ீதாமூர் சுேந்திரம் டுயம் சூத்திருத்தம் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கம்பாபி நமா வியேவியூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சந்தமான மாதுச்சமேவிரவிமே மேவெவோ யக்கோ வம்சி மோ நமோ சோப்பலவரோவீ சச்சிதூப்போத்தியேத்தவே சச்சிதான ிண நமோ வேதாரவே வியசோகி ராஸே சமய முனி சகூ புருஷோத்தமசிரே நகசிரியாத் பவித்திராணம் பவித்யோ மங்களாநஞ்ச மங்களம் தெய்வம் தேவதூத்தோ விய பிதா ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகத்துக்கு விஸ்தாரமான விளக்கத்தை கொடுக்குறார் அதாவது இறைவன் அத்வைத்த ஸ்வரூபம் உண்மையில் ஆனால் துவைத்தமாக காட்சி அளிக்கிறான் இந்த துவைத்தத்தில் தான் பகவான் பக்தன் பக்தி என்கிற பேதமெல்லாம் இருக்கு ஆக இந்த பக்தன் பகவான் பக்தி அப்படிங்கிற இந்த பேதத்தை விவகாரத்தில் வச்சுக்கிறோம் ஆனா உண்மையிலேயே இந்த பகவான் பக்தன் பக்தி எல்லா ஒன்று தான் அப்படிங்கிறது நன்றாக சாஸ்திர வார்த்தைகளை எல்லாம் மேற்கோள் காட்டி நிரூபிக்கிறார் சங்கராச்சாரியர் இது துவைத்தம்னு சொல்ல முடியாது அத்வைத் அத்வைதந்தான் மெயினாக ஆனால் அத்வைதந்தான் துவைத்தமாக காட்சி அடிக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் கிமேகம் தெய்வத்தம் லோகேன்னு கேட்டதுனால தெய்வத்தம் தேவதா யுதிஷ்டிரருடைய கேள்வி தர்மராஜாவோட கேள்வி கிமேக்கம் தெய்வத்தம் லோகே இவருடைய ப பதில் தெய்வத்தம் தேவதானான்ச பூதா நாம் பிதா ஆனால் அதுக்கு நிறைய கொட்டேஷன் கொடுத்துட்டே போகிறார் அதுதான் படித்து கொண்டிருக்கோம் கடைசியா படிச்சது எக் சமயத்து அச்சு தச்சு நாஸ்தி பரம் தனியா சோஹம் சுவாத் ஆத்மஸ்வம் தியஜேதமோம் இரித்த சராஜவிய தியஜேதம் பரமாஷி அதுவது ஜடபர்தர் ரகுண்கரமகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணுறார் அதாவது எத்து இஸ் கிச்சித் ம படிச்சோம்மா நான் சொல்லலை இல்லையா படிங்க எல்லாரும் ஏக சமஸ்தம் எதிஹாஸ்தி கிஞ்சி ததச்சியு நாஸ்தி பரம் தத்திய சோகம் சுவம் சர்வேத்த ஆமஸ்வம் தியஜேதமோகம் இத்தஜவரிய தியஜேதம் பரமாஷ்டி எத்து இஸ் கிச்சி தங்க பாக்க இணைத்து அச்சுதா ஏக்கா ஏவ அச்சுதன் ஒருவனே தத்த அந்நிய பரம் நாஸ்தி அச்சுதனுக்கு வேறாக விஷ்ணுவுக்கு வேறாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஜடபரதர் சொல்கிறார் சா அகம் அந்த அச்சுதன் நானே சச்சத்துவம் அந்த அச்சுதன் நீயே சச்ச சர்வமே தங்க இருக்கக்கூடிய எல்லாம் அந்த அச்சுதன் தான் ஆத்மஸ்வரூபம் ஏதத்து சர்வம் ஆத்மஸ்வரூபம் அச்சுத்தமேவேதமோகம் தியஜ இந்த வேற்றுமைகளை உண்மை என்கின்ற எண்ணத்தை விட்டுவிடு அப்படின்னு அந்த ரகுகணனுக்கு உபதேசம் பண்ணுறார் ஜடபரதர் விஷ்ணு புராணத்தில் பேதமோகம் தியஜ அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜா என்ன பண்ணார் ரகுகணன் இதீரிதஸ்தேனச ராஜவரியா என்று ஜடபரதர் உபதேசம் பண்ணினவுடனே அந்த ராஜவரியன் சிறந்த அரசன் என்ன பண்ணானா பரமார்த்த திருஷ்டிஹி சன் அந்த மெய்ப்பொருளை பற்றிய பார்வையோடு பேதம் தத்யாஜ பேதத்தை விட்டுவிட்டான் வேற்றுமையை விட்டுவிட்டான் இறைவனை தவிர ஒன்றுமில்லை மெய்ப்பொருளை தவிர ஒன்றுமில்லை என்கின்ற அறிவை பெற்று வேற்றுமை எண்ணங்களை விட்டுவிட்டான் உயர்வு தாழ்வு எண்ணங்களை விட்டுவிட்டான் அப்புறம் இன்னொன்று அங்கேயே யமேன உக்தங்கிறார் விஷ்ணு புராணத்தில் நிறைய விஷ்ணு புராணத்தை தான் கோட் பண்ணுறார் யமேன உக்தம் யமராஜர் அவனுடைய தூதங்கிட்ட சொல்கிறாரான் சகலமிதமகம் ச வாசுதேவா பரம परमपुमान विहाय மதிச்சியூரா சகலமிதம் இதம் சகலம் இவை அனைத்தும் அகம் ச நானும் வாசுதேவா வாசுதேவன் இவை அனைத்தும் எம் தர்மராஜா விஷ்ணு ஏதோ ஒரு காண்டெக்ஸ்ட் அதில் தன்னுடைய தூதன்கிட்ட சொல்கிறார் இவை அனைத்தும் நானும் வாசுதேவான் vasudevan aham cha vasudevaha பரமபுமான் <coughs> பரமேஸ்வரஸ் ekaha பரம புருஷனாகிய அந்த பரமேஸ்வரன் ஒருவனே வாசுதேவனும் நானும் இவை அனைத்தும் ஒரே பரம்பொருள்தான் எப்பொருள் எத்தன்மை தாயினுங்கிறது தான் மியாப்சிக்கணும் அத்தனை ஸ்லோகங்களுக்கும் இந்த ஒரு குரல் தான் எப்பொருள் எத்தன்மை அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஆக இதி மதி அச்சலா பவத்யனந்தே என்ற எண்ணமானது அனந்தே அச்சலாபவதி அனந்தேன்னு சொன்னால் எல்லையற்ற அந்த பரம்பொருளில் அனந்தே பவதி ஹுதயகதே விர தான் தூராத் விகாய ஹ்தயகதே விர அந்த ஹ்தயத்தில் இருக்கிற அனந்தன்கிட்ட போயிடு எல்லையற்ற பரம்பொருளோடு உன்னை கொள் அப்படின் அர்த்தம் அடுத்தது எதாஹுதாஹவா சர்வம் சத்யமேவா அஹம் பவோவந்த சர்வம் நாராயணாத்மக்கம் விபூத்தயஸ்து தாசமே பரஸ்பரம் ஆதிக்கம் நியூன்தாக்தும் விஷ்ணுபுராணம் எல்லாமே அந்த கொட்டேஷன் நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு ஹே திவகசா ओ தேவர்களே திவௌகச वसुधा சர்வம் सत्यमेव, எத்து ஆஹ वसुधा, இந்த பூமா தேவி என்ன சொன்னாலோ சர்வம் சத்தியமேவ இந்த பூமாதேவி சொன்னது அந்த காண்டெக்ஸ்ட் யாம் வச்சு ரொம்ப நான் விஸ்தாரமாக போகலை ஒன்று ஒன்று கதைகள்லாம் இருக்கு ஆஹ எதாக வசுதா வசுதான்னா பூமாதேவி வசுதா வசுதான்னு சொல்லலாம் வசுதான்னு சொல்லலாம் அஹ வசுதா பூமா தேவி என்னெல்லாம் சொன்னாலோ அதெல்லாம் சத்தியந்தான் அவள் சொன்னதெல்லாம் உண்மைதான் போய் கிடையாது அகம் பவோ பவந்தஷ சர்வம் நாராயணாத்மகம் நானும் அது நாராயண அகம் நானும் பவஹா பவஹன் பவந்தஷ்ச்சேவர்கள் எல்லோரும் சர்வம் நாராயணாத்மகம் எல்லாம் நாராயணஸ்வரூபம் நாராயணாத்மகமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் அது யார் சொல்கிறான்னு சொல்லலை அது யாரோ ஒருத்தர் ஒருத்தர் நாராயணன் இருக்கலாம் வேறு யாரையாக இருக்கலாம் நானும் சிவபெருமானும் நீங்களும் பிரம்மன்னு போட்டுக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா பின்னாடி வரப்போகிறது நிறைய நானும் சிவபெருமானும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் நாராயணமயம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அது மாத்திரமில்லை தஸ்யாகா விபூத்தையாக அவருடைய பெருமைகளெல்லாம் மகிமைகளெல்லாம் தாசாம் ஏவம் பரஸ்பரம் ஒரு வி ஒரு விபூதியை எடுத்துட்டால் முதல்ல ஒரு விபூதி சொல்லுவோம் அந்த விபூதியவே மேலோங்கி இன்னொரு விபூதி இருக்கும் இப்போது வேதங்களில் நான் சாமவேதமாக இருக்கிறேங்கிறார் சாமவேதத்தில் நான் ரத்தந்தர சாம் பிருகத் சாம ரத்த ரதாசாம்ன்கிறார் சாமவேதத்திலேயும் நான் பிருகத் சாமமாக இருக்கேங்கிறார் இப்படி எல்லாமாக நான் இருக்கிறேன்னு சொன்னாலும் அதில் விபூதியெல்லாம் சொல்கிறார் ஆக சிலதெல்லாம் தியானத்துக்காக சொல்கிறாரே தவிர எல்லாம் ஒரே வஸ்து தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் விபூத் யாஹா தச விபூத்தையா தாசாம் ஏவம் ஆதிக்கம் நியூனதாக பரஸ்பரம் பாத்தியபாதகத்துவன்னு வர்த்தது அப்படின்னு அர்த்தம் அது குறைச்சோ கூட்டியோ என்ன சொன்னாலும் அது இதை இதை தள்ளி அது மேலே வரும் அவ்வளோதான் வேதங்களில் நான் சாமவேதம் சொல்லியாச்சு சாமவேதத்திலேயே வந்து நான் வந்து பிருக்சாமம்னு சொன்னால் அந்த பிருக்சாமம் ரத்தந்திர சாமம் ரெண்டு சாமம் இருக்குது அந்த சாமத்திலேயே நான் பிருகத் இருக்கேன்னு சொன்னால் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக சொல்லி தர்றாரே தவிர எல்லாமே சாமவேதம் முழுக்க நான் தான் அர்த்தம் கொஞ்சம் நம்ம கவனமாக அந்த சாமத்தோட மகிமையை நினைக்கிறதுக்காக உங்களுக்கு அதை சொல்கிறேன் நான் எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு இப்போ வர்றது இல்லாட்டி உங்களுக்கு புரிகிற மாதிரியும் சொல்லலாம் புரிய என்ன விசேஷம்னு கேட்டால் விபூதி ஒரு விபூதியை சொல்லுவார் அடுத்தது இன்னொரு விபூதியை சொல்கிற அந்த விபூதி கீழே போயிடும் அதான் பாத்திய பாதகம் பாத்தியம்னா பாதிக்கிறது பாதகம்னா எது பாதிக்கிறதோ அதுக்கு பேர் பாதகம் பாதகா பாத்தியா அத பாதிக்கப்படுவது பாதி பாதிக்க பாதிப்பவன் பாதிக்கப்படுவது ஆக ப்ரகத் சாமம் வந்து சாமவேதத்தை பாதிக்கிறது அப்போ ப்ரகத் சாமம் வந்து பாதகா இது பாத்தியா எல்லாம் பகவான் நினைக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட்டிகிட்டு போகிறது கடவுளையே நினைக்கிறதுக்கு பல வழிமுறைகள் அப்படிலாம் நிறைய இது பண்ணி எப்போ பார்த்தாலும் ஈஸ்வர சிந்தனையில் மனசை வச்சுக்கிறதுக்கான ப்ரோக்ராம் அவ்வளவுதான் ஆக இப்படி தாசா மேவம் பரஸ்பரம் ஆதிக்கம் நியூனதா தாசாமேவம் நியூ ஆதிக்கம் நியூனதா பரஸ்பரம் பாத்தியபாதகத்துவன்னு வர்த்தது அப்படி இருக்குது என்னுடைய தாற்பயம் என்னென்னா எல்லாம் அவனுடைய மகிமை தான் ஒரு மகிமையை விட இன்னொரு மகிமை ஒருத்தவன் வந்து சாம்பியன் ஆனான்னா அவனை ஜெயிச்சான்னா இன்னொருத்தன் சாம்பியன் ஆகிடுறான் அப்போ அவனும் சாம்பியன் தானே முதல்ல அவன்தானே கொஞ்ச நாள் சாம்பியனாக இருந்தான் அவனை ஓவர் பண்ணிவிட்டான்னா இன்னொருத்தன் வந்துவிடுறான் அப்புறம் அவன் இத்தனை அவன் இத்தனை வருஷமாக சாம்பியனாக இருந்தது விபூதி தானே மற்றவங்களை கம்பேர் பண்ணுறதும் அவன் சிறந்தவன் அவனை இவன் சிறந்தவன் கடைசியில் பார்த்தா என்னென்னா சிறந்தவன் சிறந்தவன் இல்லை என்பதே கிடையாது எல்லாம் ஒன்று அப்படின்னு மனசில் பதிய வைக்கிறதுக்கா அடுத்த ஸ்லோகம் பனம் சிஸ்வாத்மன் ஏகையி காரணம் ஜகத்தேவாம் கிருஷ்ணர் பலராமர்கிட்ட சொல்கிறார் இந்த பாரு நீயும் நானும் ஹே விஸ்வாத்மன்ங்கிறார் பலராமனை பார்த்து சொல்கிறார் ஹே விஸ்வாத்மன் பிரபஞ்சம் அனைத்துக்கும் ஆத்மாவாக இருப்பவரே நீரும் நானும் நீரும் நானும் நம்ம ரெண்டு பேருக்கும் காரணம் ஒன்று தான் காரணம் ஏக காரணம் விஸ்வாத்மன்னு அட்ரஸ் பண்ணுறார் பலராமரை பார்த்து ஹே விஸ்வாத்மன் உனக்கும் எனக்கும் காரணம் ஒன்று தான் ஓய் பார்த்து சொல்கிறேன் ஓய் எல்லாம் இல்லை நான் சேர்த்துன்றேன் நம்ம பாஷை ஜகத்தோஸ்ய ஜெகத்தியர்த்தே இந்த உலகத்தினுடைய உலக விஷயத்துக்காக பேதேன ஆவாம் வியவஸ்தௌ நாம் இருவரும் வேறானவர்கள் போல காணப்படுகிறோம் கிருஷ்ணரும் பலராமனும் வேறு மாதிரி காரண காண் காணப்படுகிறோம் நாம் இருவரும் நம் இருவருக்கும் காரணம் ஒன்று அப்படின்னர் அடுத்த ஸ்லோகம் அபயம் தத்தம் தத்தமகிலமையா மத்தோவிபிண்ணமாத்மானம் திரட்டும் நார்ஹசி சங்கர யோகம் சுவம் ஜேதம் சேவாசுரமாஷம் அவிதா மோப்புஷா இது விஷ்ணுராணே விஷ்ணுபுராணத்துல திருபத்துரும்ப கூட்பிண்டே போரர் மகாவிஷ்ணு பேசுகிறார் சிவபெருமான்கிட்ட துவையா எதயம் தத்தம் தத் தத்தம் அகிலம் நீ எல்லோருக்கும் இந்த அபயம் கொடுக்கிற பயப்படாதேன்னு அது என் மூலமாக தான் கொடுக்கப்படுது துவையா தத்தம் அகிலம் மயா என்னால் தான் கொடுக்கப்பட்டது மற்றோ விபிணமாத்மானம் எனக்கு வேறாக ஆத்மாவை திரட்டும் நார்கசி சங்கரா ஹே ஷங்கரா நீ எனக்கு வேறாக எதையும் பார்க்க முடியாது அப்படிங்கிற இப்போ இந்த இடத்துல பரபிரம்மன் அர்த்தம் மகாவிஷ்ணுன்னா என்ன காரணப் பிரம்மன் அர்த்தம் சொல்லுவோம் இந்த காரணப் பிரம்மன் காரிய பிரம்மன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது தூய உணர்வு காரணப் பிரம்மம் தூய உணர்வுனால் டைரெக்டாக காரண பிரம்மம் இல்லை மாயையில் பிரதிபிம்பிக்கிற ஒரு சைத்தன்யம் அதை நம்ம முதல்ல எடுத்துப்போம் சில சமயம் சுத்த சைத்தன்யத்தை எடுக்கிறது உண்டு அப்படி அது இருந்ததுன்னு சொன்னால் அதுலேருந்து பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் இருக்காங்க இல்லை ஃபாம் ஃபாம்லஸ் விஷ்ணு ஃபாம்லஸ் சிவா அதுதான் ஈஸ்வரன் சொல்கிறோம் அவங்ககிட்டருந்து பிரிக்கப்பட்டவங்க தான் இதுக்கு மூல காரணம் தூய உணர்வு அப்படி புரிஞ்சுக்கணும் சுத்த சைதன்யம் மாயா மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம் அதுலேருந்து நிறைய பிரிவுகள் அதில் வந்து பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் அப்படி புரிஞ்சுக்கணும் ஆக உன்னாலே யாதொரு அபயமானது பக்தனுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த கொடுக்கப்பட்டதெல்லாம் என்னால் தான் கொடுக்கப்பட்டது இதெல்லாம் கீதையில் நம்ம பார்க்கலாம் நிறைய எனக்கு அந்நியமாக ஆத்மாவை நீ பார்க்க முடியாது எந்த ஒரு வஸ்துவையும் நீ பார்க்க முடியாது ஏனென்றால் யோகம் சத்வம் ஜகச்சேதம் சா எது நானோ அதுவே நீ அப்படிங்கிறார் யோகம் சத்வம் யோகம் சத்துவம்னா என்ன எது நானோ சத்வம் அதுவே நீ ஜகச்சேதம் சா தேவாசுரமானுஷம் தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் இவை அனைத்தும் நிறைந்த இந்த பிரபஞ்சம் அவித்யா மோகித ஆத்மான அறியாமையினால் மயக்கமடைந்த ஜனங்கள் புருஷாக அவித்யா மோகிதாத்மான புருஷாக மனிதர்கள்னு அர்த்தம் அறியாமையினால் மயக்கமடைந்த மனதையுடைய மனிதர்கள் அறியாமையால் மயக்கமடைந்த மனதை உடைய மனிதர்கள் வேற்றுமையே பார்க்கிறார்கள் பின்னதரிசினா வேற்றுமையையே காண்கிறார்கள் என்று விஷ்ணு புராணத்திலிருந்து சொல்கிறேன் அப்படிங்கிறார் அடுத்தது பவிஷ்யோத்தர புராணத்தில் மகேஸ்வர வச்சனம் அடுத்தது கோட் பண்ணுறாரு விஷ்ணோரியம் பசியே வூ பச்சியே மூடாதுமன பசியி மாம் ஹர பிரம்மாணஞ்ச தஸ்மாத் பிரம்மஹத்தியாசமம்வகம் எல்லாம் ஸ்ட்ராங் ஸ்லோகங்கள் வேற்றுமையை பார்க்கறது அப்படி திட்டுகிறது என்ன பண்ணுறது மகேஸ்வரன் பரமேஸ்வரன் பேசுகிறார் விஷ்ணுவுக்கு அந்நியமாக நான் எதையும் பார்க்கவில்லை விஷ்ணோக அந்ந்து பசியந்தி விஷ்ணோக அந்நியம் யாரேன்னா ஏ மாம் பிரமமேவவா விஷ்ணுவுக்கு வேறாக என்னையும் பிரம்மதேவனையும் யார் பார்க்கிறார்களோ விஷ்ணு வேற பிரம்மன் வேற ருத்ரன் வேற அப்படின்னு யார் பார்க்கிறார்களோ அவர்கள் குதர்க்க மதயா குதர்க்க மதயான்னு என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு வந்து சரியாக புரிஞ்சுக்க தெரியல தர்க்கம்னு சொன்னால் அனுமானம்னு அர்த்தம் இன்ஃபர்ன்னு அர்த்தம் ஊகம் பண்ணுறது தர்க் ஊகே அப்படின்னு தாத்து பாடம் குதர்க்கம்னு சொன்னால் தப்பாக இது பண்ணுறது இப்போ நிறைய இருக்கேன் நம்ம ஊரில் தான் இருக்கே வடகலை தெங்கல் எல்லாம் இருக்கே அதெல்லாம் குதர்க்க மத்திங்கிற அந்த காலத்துலேருந்து கண்டினியூ ஆயிகிட்டே இருக்குது பாருங்க இன்றைக்கி இருக்குது குதர்க்க மதி அப்படிங்குற குதர்க்க மத்தினா தப்பு தப்பாக ஊகம் பண்ணுறது ராங் இன்ஃபர்ம அனுமானத்தை எப்படியாவது அவன் திரிச்சு கிரிச்செல்லாம் என்னை தேவை சொல்லு நான் ஒரு வைஷ்ணவ மகாத்மாவை பார்க்க போயிருந்தேன் அவருக்கு தெரியும் நான் அத்வைத சித்தாந்தம் பாடம் சொல்லித்தரேன் வேணும்னு என்னை போட்டு ஒரு வழி பண்ணார் சரி பேசாமல் சொல்லிட்டு போகிறான்னு வந்துட்டேன் நான் ஒன்று அவர்கிட்ட நான் சரி வழிஞ்சுட்டு வந்துவிட்டேன் இவர்கிட்ட போய் பேசவும் முடியும் பெரிய மகாத்மா அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவர் சொல்கிறார் விஷ்ணு பேதத்தைெல்லாம் வந்து இந்த என்னது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா விஷ்ணுவும் சிவனும் ஒன்றுன்னு போகிறவன் நிறைய மோக்ஷத்துக்கு போகமாட்டான் அது பிரதிபந்தம் மோக்ஷத்துக்கு அப்படிங்கிறதுல அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க வீர செய்வாகா வீர வைஷ்ணவாக அதெல்லாம் ரொம்ப இது பண்ணுறது கேட்டால் அதுக்கு கற்பு சொல்லுவாங்க அப்படி ஒரு அபிப்பிராயம் அவங்களுக்கு ரொம்ப உலகம் ஏன்னா இந்த ஸ்லோகமெல்லாம் இப்படி சொல்கிறது சங்கராச்சாரிய ஆதிசங்கரர் வந்து விஷ் வைஷ்ணவரும் இல்லை சைவனும் இல்லை எல்லா மதத்தையும் வந்து சொல்லப்போனால் ஆறு மதங்களை கொடுத்தவர்ங்கிற அபிப்பிராயம் நமக்கு இருக்குது சைவம் வைஷ்ணவம் காணாபத்தியம் சௌரம் கௌமாரம் சாக்தம் இதெல்லாம் அனுகிரகம் பண்ணவர் அறுவகை சமய வழிபாடுகளை வழி நெறிப்படுத்தி கொடுத்தவர் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் நம்ம எல்லா கோயிலுக்கும் போவோம் விஷ்ணு கோயிலாக இருந்தானே சிவன் கோயிலாக இருந்தானே எந்த கோயிலாக இருந்தானே அத்வைதிகளுக்கு அந்த பேதம் கிடையாது அவங்களுக்கு தான் அந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது எதுனாலேயோ தெரியல அதெல்லாம் சொல்கிறார் குதர்க்க மதையாக மூடாக அவங்களாம் குதர்க்க உள்ள மூடர்கள் என்றைக்கும் இருக்குது பச்சியந்தே நரகேஸ்வதஹா கீழான நரகத்தில் அவர்கள் வருத்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிருக சரீரம் அனிமல் பாடியில் போய் ரொம்ப கஷ்டப்படுவான்னு அர்த்தம் தேடாக பிறப்பான் ஆக்டபுஸாக பிறப்பான் கஷ்டப்படுவான்னு அர்த்தம் அந்த மாதிரி பாடி கிடைக்கும்னு அர்த்தம் சரி ஏச்ச மூடா துராத்மான அவங்களுக்கு இந்த விபேத புத்தி இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா இந்த இதில் போட்டிருந்தாங்க வடகலை தேங்கலை சண்டையோட மகிமை அதில் நிறைய ஃபிலாசி பேதம் இருக்குது வந்து மகாலட்சுமி நாராயணனுக்கு ஈக்குவல் கிடையாது தெங்கலையில் ஈக்குவல் வடகலையில் வந்து மகாலக்ஷ்மி ஜீவாத்மா நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் வகுப்புள்ள வடகலை வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மகாலட்சுமியே ஈக்குவலாக சொல்ல தாயார் வந்து பெருமாளுக்கு அப்புறம்தான் தாயார் வந்து ஜீவாத்மா பெருமாள் தான் பரமாத்மா வடகலையில் ரெண்டு பேரும் பரமாத்மா வடகலையில் தெங்கலையில் தெங்கலையில் ரெண்டு பேரும் பரமாத்மா தாயார் தான் பிரதானம் வடகலையில் தாயார் பிரதானம் கிடையாது இது தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது பார்த்தா எல்லா கோயிலையும் இந்த மூணு பேரும் இருக்காங்க யார் இந்த மாத்வானும் இருக்காங்க இவங்க உள்ளுக்குள்ளே சந்நிதிக்குள்ளே போகிறதுக்கு வடகலை தெங்கல் எல்லாத்துக்கும் ரெய்ட் இருக்குது ஆனால் அடிக்கடி இந்த சில பூஜை பூஜைகள் விவகாரம் வர்றபோது ரெண்டு பேருக்கு ஒரு மாதிரி உருன்னு ஆகிடுவோம் அதுதான் நம்மாழ்வார் இப்படின்ன உடனே நம்மாழ்வார் ஷடாரி ஈடார் இப்படிலாம் வரும்போது இப்படி இப்படி ஏதோ ஆகும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணணும் சிலதெல்லாம் அதே சமயம் அதில் ஒரு இது இருக்குது தான் பெரிய விஷயம் சீக்கிரம் முடித்து சாமி எடுக்கணுங்கிறான் ஒரு தான் இவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது எங்களை நீங்களாம் மதிக்கணும் அப்படின் சொல்லி இவங்க தங்களுக்கு வடகிழக்கு பெரிய செண்டு வந்து அதெல்லாம் தான் சொல்லிருக்கு அன்றைக்கே சொல்லி வச்சுருக்கு இதெல்லாம் என்ன அது எல்லாத்துக்கும் டைம் பிரதானமாகிடுது கோயில்னால் உடனே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது ஜனங்களை எப்படியாவது சீக்கிரம் வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிற போது பூஜையை காம்ப்ரமைஸ் பண்ணணும் பூஜையை காம்ப்ரமைஸ் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்னா பூஜை பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கட்டும் அப்படி இந்த மாதிரி இதெல்லாம் இந்த நிர்வாக விஷயங்கள் அதனால் என்ன ஆகிடும்னா இந்த பூஜையை காம்ப்ரமைஸ் பண்ணப்போ பூஜையும் சரியாக நடக்காது ஜனங்களும் ஒரு தரிசனம் பண்ண முடியாது அதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு முறை அந்த ஜனங்களுக்கும் தெரியும் எப்படி கோவிலில் போகணும் எப்படி போய் வழிபாடு செய்யணும் தெரியணும் தெரியும் அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடுது போய்ட்டு அதெல்லாம் விட்டுருவோம் அஹ ஏச்ச மூடா துராத்மான எந்த மூடர்கள் துராத்மாக்கள் பின்னம் பசியந்தி மாம் ஹரேஹே என்னையும் விஷ்ணுவையும் வேறாக பார் மகேஸ்வரன் பரமேஸ்வரன் சொல்கிறார் என்னையும் விஷ்ணுவையும் வேறாக பார்க்கிறார்களோ யார் பிரம்மதேவனையும் பிரம்மாணஞ்ச பிரம்மதேவனையும் பார்க்கிறார்களோ அதனால் அவர்களுக்கு என்ன பாவம் வரும்னா ஒரு பிராமணனை கொன்னால் என்ன பாவம் வருமோ அத்தனை பாவம் வரும் பிரம்மஹத்யா சமம் துவகம் அந்த பாபம் பிராமணனை வேதம் படித்து ஒழுக்கமாக இருக்கின்ற ஒரு அந்தணனை அப்படி சொல்லணும் வேதம் படித்து ஒழுக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்தணனை கொன்றால் யாதொரு பாபம் கிடைக்குமோ அத்தகைய பாபம் பிரம்ம விஷ்ணு ருத்ர பேதம் பார்ப்பவனுக்கு கிடைக்கும்னு விஷ் சிவன் சொல்கிறார் இது பவிஷோத்திர புராணே மகேஸ்வர வச்சனம் அதே மாதிரி அடுத்தது ததா சங்கராச்சாரர் இது ஷாக்கு வச்சு நிறைய சொல்கிறார் நிறைய இந்த பேத புத்தியே போகணுங்கிறார் இந்த மூர்த்தி பேத புத்தி அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் காலத்துலலாம் எழுபத்ரெண்டு மதம் இருந்துருக்கு இப்போ எடுத்துக்கோங்களேன் கிறிஸ்டியானிட்டி எடுத்துனா அதில் எத்தனை வெரைட்டி இருக்குது இஸ்லாமில் இருக்கா இல்லையா ரெண்டு குரூப்பு மூணு குரூப்புன்னு சொல்கிறேன் அதுக்குள்ளே என்னெல்லாம் குரூப் இருக்கோ தெரியாது இதெல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி என்ன குரூப்பு மேலே இருக்கோ தெரியாது ஆஹ தரிவம்சே கைல மஹ மகேஸ்வரவச்சன்கைலிவன் பேஷர் அடுத்த ஷ்லோக்கே கைல மகேஸ்வரவன மூத் விஷம் யிசம் அஹம் ம்ேவன ஆவோர்தரம் நாஸ்த एर एर यानि लोके महांतिच तान्येव ைைர்ஜ जगन्नाथ சைவாஸ் மமச்சா சமாஷி நரோயூத்தோ எே விசீ வச்சி ஜகத் பமே திச்சி ஃபையதிவாக்கி ஏகத்வப் பிரதிபாத காணி அப்படியே கோவிந்த பகவத் பாதர் முழிச்சுட்டே இருக்கார் ஏன்னா கோவிந்த பகவதிட்ட தான் இந்த வியாக்கியானலாம் சொல்லின்னு இருக்கார் அவர் அப்படி நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும் ஆதிசங்கரர் விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு விளக்கம் சொல்கிறார் வியாக்கியானம் சொல்கிறார் இவர் கொடுக்குற மேற்கோள்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கோவிந்த பகவத் பாதர் பிரமிச்சு போய் உட்கார்ந்துருக்கார்னு நம்ம புரிஞ்சுக்கணும் குரு சிஷியன் வந்து இப்படி சொல்கிறார் சங்கர பகவத் இவ்வளவு சொல்கிறார் கொட்டேஷனோ கொட்டேஷன் நிறுத்த முடியல போயின்றே இருக்கு சொல்கிறார் சர்வகோதேவ அகம் துவம் சர்வகோதேவத் துவமேவாக முன்னாடி ஆதிஸ்தம் சர்வபாவானம் நீதான் எல்லாத்துக்கும் ஆதி மத்தியம் இடையிலும் நீயே ததா பவான் அந்த ததா பவான் சிவபெருமானு சொல்கிறார் ஹே பிரபோ விஷ்ணு நீதான் தொடக்கம் தொடக்கம்னா இங்கே வந்து விஷ்ணு பிரம்ம ருத்ரனுக்கு காரணமாக இருக்கிறதையும் எடுத்துக்கலாம் இல்லை விஷ்ணு தப்பும் இல்லை நீயே முதலாக இருக்கிறாய் இடையிலும் இருக்கிறாய் முடிவாகவும் இருக்கிறாய் உன்னிடத்திலிருந்து அனைத்தும் தோன்றியது உன்னிடத்திலேயே ஒடுங்குகின்றன அனைத்தும் அனைத்தும் உன்னிடத்திலேயே ஒழுங்குகின்றன சர்வம் அபூத் விஸ்வம் தொய் சர்வம் ஒரு சீட் இருக்குன்னு வச்சுப்போம் ப்ரைம் சீட் அதில் யார் வேணாலும் உட்கார்லாம் அது ஒரு பதவி மாதிரி ருத்ர பதவி சிவபதவி விஷ்ணு பதவி பிரம்ம பதவி அப்படின்னு சொல்கிறது உண்டு அந்த சீட்டில் யார் உட்காடுறாங்களோ அவங்க அதுதான் அந்த பதவி தான் முக்கியமே தவிர அந்த பதவியில் உட்கார்றவர் முக்கியம் இல்லை அந்த பதவி ஸ்தானம் சீட் அப்படி சொல்கிறது உண்டு பீட்டம் இந்த பீட்டத்தோட மகிமையும்பாங்க பீட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறவர் மகிமையாக பீட்டத்தோட மகிமையானது ஜடம் ஆனால் அந்த ஜடத்துக்கு ஒரு அதிருஷ்ட சக்தி இருக்குது அந்த அதிர்ஷ்ட சக்தி இவர் பண்ணுறவரும் அதை பண்ணுறவரும் அந்த ஒழுக்கமாக இருந்து அந்த டிசிப்ளின்லாம் ஃபாலோ பண்ணால் அது ரெண்டும் சேர்ந்துடும் சக்தி கூடி போயிடும் அந்த பீடத்துக்கு பூஜை பண்ணி பண்ணி பண்ணி அதில் உள்ள ஒரு அதிர்ஷ்ட சக்தி இருக்குது மூர்த்திக்கு பூஜை பண்ணி பண்ணி அந்த கல்லுக்கு ஒரு சக்தி இருக்கிற மாதிரி தான் அப்படி அந்த பதவிக்கு ஒரு மகிமை இருக்குது அந்த அர்த்தத்தில் மகாவிஷ்ணுவை பார்த்து சொல்கிறார் இல்லை இறைவனை பார்த்து சொல்கிறார் சிவபெருமான் அப்புறம் என்ன சொல்கிறார் அகம் டுவம் சர்வகோ ஹே தேவ அகம் துவம் சர்வகஹா நீயும் நானும் எங்கும் நிறைந்தவர்கள் நீயும் நானும் எங்கும் நிறைந்தவர்கள் நேர்த்தோம் நானும் நீயும் எங்கும் நிறைந்த பரம்பொருளில் கற்பிக்கப்பட்ட இரண்டு சொற்கள் அவ்வளோதான் தொமேவாகம் ஜனார்தன ஹே ஜனார்தனா நீயே நான் துவேவ அகம் ஜனார்த்தனா நீயே நான் ஆவையோர் அந்தரம் நாஸ்தி நம் இருவருக்கும் வேற்றுமை இல்லவே இல்லை வேற்றுமை இருப்பது போல தோற்றம்னு அர்த்தம் ஷப்தைஹி அர்த்தைஹி ஜகத்திரையே சொல்லாலும் பொருளாலும் நம் இருவருக்கும் மூன்று உலகத்திலும் வேற்றுமை இல்லை அப்படிங்கிறார் அப்புறம் அடுத்தது நாமனி தவ கோவிந்த ஏ கோவிந்த உனக்கு என்னெல்லாம் பெயர்கள் இருக்கின்றனவோ யானி லோகே மகாந்திச்ச எவையெல்லாம் இந்த உலகத்திலே சிறந்த நாமங்கள் உனக்கு இருக்கின்றனவோ தானியேவ மமநாமி அந்த நாமங்களெல்லாம் என்னுடைய நாமங்கள் நாத்திர காரியா விசாரணா இதிலெல்லாம் என்கொயரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்கிறது ஹண்ட்ரட் ட்ரூ அப்படிங்கிறார் தொது பாசா உன்னை வழிபடுகின்ற வழிபாடு சைவாஸ்தும் மம கோபதே ஹே கோபதே கோபத்தேன்னா உயிர்களின் தலைவனே உயிர்களின் தலைவனே சாய்வாஸ்து மம உன்னை உன்னை தியானம் பண்ணுவதும் என்னை தியானம் பண்ணுவதும் ஒன்றே யஷத்வம் தேஷ்டி போ தேவ உன்னை வெறுக்கிறானோ ச ச மாம்ேஷ்டி நசம்சையா அவன் என்னையும் வெறுக்கிறான் என்பதில் சந்தேகம் இல்லை உன்னை வெறுப்பவன் என்னையும் வெறுக்கிறான் அதனால தான் நீங்கள் பாருங்கோ சைவர்கள்லாம் விஷ்ணு பேர்லாம் வச்சுப்பாங்க வைஷ்ணவர்கள் தான் சிவன் பேர் வச்சுக்க மாட்டாங்க இங்கே ரா ராமசுப்பிரமணிய ஐயங்கார்னு கேட்டிருக்கீங்களா சிவசுப்பிரமணிய ஐயங்கார் ராமச்சந்திர குருக்கள் இருப்பார் ராமச்சந்திர சிவாச்சாரியார் கிருஷ்ணமூர்த்தி சிவாச்சாரியார் நாராயண சிவாச்சாரியார் நான் கேட்டிருக்கேன் இப்போ தான் அவங்களும் வேண்டான்னுட்டு கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேர் அப்படி உண்டு சிவாச்சாரியார்கள்ல வச்சுப்பாங்க ஏன்னா விஷ்ணு பூஜை இல்லாமல் சிவ பூஜையே கிடையாது அதே மாதிரி பாஞ்சராத்திராகமும் வைகானசத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குது ருத்ரனுக்கும் பிராதானியம் உண்டு ஆனால் அதை பரிசாக சொல்லிக்கிறதில்லை அதனால் அது ஒரு மாதிரி போகிறது அஹா சமாம் துவஷ்டி நசம்சய ஆஹ யார் உன்னை வெறுக்கிறார்களோ அவர்கள் என்னையும் வெறுக்கிறதாகவே பொருள் இதில் சந்தேகமில்லை தொத்விஸ்தாரோ எதோ ஹஹம் பூதபதிஸ்ததஸ்தி விபோ தேவ எதோ விரகிதம் க்வச்சித் உன்னுடைய விரிவானது உன்னுடைய ஹே தேவோ தேவனே இறைவா உன்னுடைய விரிவானது பரந்திருக்கிறது அதனால் நான் உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறேன் பூதபதிஸ்ததா ந ததஸ் ந ததஸ்தி விபோ தேவ எத்தே விரகிதம் கொச்சித்து ஆகாஷத்துக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லாததை போல் அப்படி சொல்லாம் ஹே விபோ தேவ எங்கும் நீக்கமர நிறைந்த இறைவா உன்னையும் என்னையும் உன்னையும் என்னையும் அப்படின்னா என்ன நீ நான்கிறது வந்து ஒரு தொழில் பெயரே தவிர ருத்ரன் வந்து சம்ஹாரமூர்த்தி விஷ்ணு வந்து ரக்ஷண அதுதான் பேதமே தவிர நம்முடைய யதார்த்த ஸ்வரூபம் ஒன்றுதான் நமக்கு வேறாக ஒரு பொருளும் மெய்ப்பொருளும் இல்லை மெய்ப்பொருளே நம் இருவரின் தோற்றமாக காட்சி அளிக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் யதாசீத் வர்த்ததே எச்ச எச்சபாவி ஜெகத்பதே சர்வம் துவேவ தேவேஷ வினா கிஞ்சித் துவயா நகி இது சைதன்யத்தை பார்த்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அதாவது எதெல்லாம் இருந்ததோ எதெல்லாம் இருக்கிறதோ எதெல்லாம் வரப்போகிறதோ அவை அனைத்தும் நீயே நீ இல்லாமல் எதுவும் இல்லை நான் நீ இல்லை நான் நீ நீ நானும் நீயும் வேறல்ல அப்படிங்கிற கருத்து இதெல்லாம் சொல்லியிருக்கு இத்தியாதி வாக்கியானி இது முதலான சொற்கள் எல்லாம் ஏகத்த பிரதிபாதக்கானி அந்த அத்வைத சித்தாந்தத்தையே வற்புறுத்தி சொல்லுகின்ற உபதேசங்கள் அப்படிங்கிறார் அடுத்தது அப்பிச்ச ஆத்மேதி தூ ஆத்மேதி தூ आत्मा परमात्मा ஆலட்ச பரமாத்மா பிரி जाबाला பரமாிராலா ஆமையுச்ச देवते அஹம் வை ஸ் तथा அநேப்ப எதே துிர ததன்வி சயாஷேசி சேக்தவேத் அவேத அஹமஸ் அஹம் ப்ரான்மாஸ்மீதி திரம அப்பூர்வம் அனப்பம் அயமாத்மா சவாஷ சவாஷ மானஜ ஆஜர अभयो आत्मत्व उपगमाह आत्मत्वेन वेदांत உபமாய்தக்கா ஏஷாத்மா அத்தியாமி அமையேனா திரம நேதம் எதமு தியம் ச ஆத்மா தத்வமசீ இத்தியேவமா தியேவமா தீனீ கொஞ்சம் பெருசு தான் பிரம்மசூத்திரத்தை கோட் பண்ணிவிட்டார் இத்தனை நேரம் புராணத்தை கோட் பண்ணிட்டு இருந்தார் முதல்ல ஸ்ருதிகள்லாம் நிறைய கோட் பண்ணார் அப்புறம் ஸ்மிருதிகளெல்லாம் கோட் பண்ணார் இப்போ பிரம்மசூத்திரும் வந்துவிட்டார் பிரம்மசூத்திரத்துக்கு வந்து அதோடய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார் இது பிரம்மசூத்திரத்திலே இந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்காது அதெல்லாம் இங்கே கொடுக்குறார் அதனால தான் படிச்சுட்டே இருந்தால் தான் தெரியும் அப்போது பிரம்மசூத்திரத்தில் ஒரு சூத்திரம் என்ன சொல்கிறது இத்தியா அபிச்ச அபிச்சன்னா மேலும் ஆத்மா இத்தீ தூ உபக்சந்தி கிராஹியந்திச்ச ஆத்மா இது உபக்சந்தி கிரகய்திச்ச அப்படின்னு ஒரு சூத்திரம் நாலாவது அத்தியாயம் ஒன்றாவது அதிகரணம் மூணாவது இல்லை முதல் பாதம் மூணாவது அதிகரணம் நாலு ஒன்று மூணு அது வந்து ஃபலாத்தியாயம் ஃபலாத்யாயம்னா பிரம்மசூத்திரம் நாலாக பிரிச்சிருக்கு அந்த நாலு அத்தியாயம் ஒவ்வொரு அத்தியாயத்துலையும் நாலு நாலு பாதம் இருக்குது முதல் அத்தியாயத்துக்கு சமன்வயாத்தியாயம்னு பேர் ரெண்டாவது அத்தியாயத்துக்கு அவிரோத அத்தியாயம்னு பேர் மூணாவது அத்தியாயத்துக்கு சாதனாத்தியாயம்னு பேர் நாலாவது அத்தியாயத்துக்கு பல அத்தியாயம்னு பேர் இது ஐநூற்றம்பதுக்கும் மேற்பட்ட சூத்திரங்கள்லாம் இருக்குது சில பேர் ஒரு ஒருத்தரும் சூத்திரங்களை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் சொல்கிறாங்க எப்படியோ இருக்கட்டும் இத்தனை சூத்திரங்கள் வியாசர் பண்ணியிருக்கார் எதுக்காக பண்ணியிருக்காருன்னா உபனிஷத்தினுடைய சென்டர் மெயின் டீச்சிங் என்னங்கிறத சொல்கிறது தான் பிரம்மசூத்திரத்தோட வேலை ஏன்னா மந்திரங்கள் எல்லாம் நிறைய காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் கான்ட்ரடிக்டடாக இருக்கும் ஆனால் அதனுடைய மெயின் டீச்சிங் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய வேலை அதனால தான் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் நிறைய டெவலப் ஆகுது வியாசர் பிரம்மசூத்திரத்தை எழுதி உபனிஷத்துக்களுடைய மைய கருத்தை நியாயபூர்வமாக நிரூபிச்சிருக்கார் தர்க்கபூர்வமாக நிரூபிச்சிருக்கார் அதனால தான் அதுக்கு பேர் நியாயப்பிரஸ்தானம்னு பேர் இந்த பிரம்மசூத்திரத்தை சங்கராச்சாரியர் இப்போ விஷ்ணு சாஸ்திர என்ன டாபிக் நமக்கு தெய்வத்தம் தேவதான அவ்வளோதான் தெய்வத்தம் தேவதானாம் கிமேக்கம் தெய்வத்தம் லோகே இது ரெண்டே வாக்கியம் தான் கிமேக்கம் இந்த உலகத்தில் தெய்வம் எது எது பரம்பொருள் எது அப்படின்னா எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வமாக இருப்பது அதுதான் பதில் சொல்லியிருக்கார் அவர் தெய்வத்தம் தேவதானான் சங்கிறது பீஷ்மருடைய வாக்கியம் கிமேக்கம் தெய்வத்தம் லோகேங்கிறது யுதிஷ்டருடைய பிரஸ்ன வாக்கியம் தெய்வத்தம் தேவதானான் சங்கிறது பீஷ்மருடைய பிரதிவச்சன வாக்கியம் அதை புரிய வைக்கிறதுக்கு தான் சங்கராச்சாரியார் இவ்வளவு எழுதினு போகிறார் பவித்தாண்டம் பவிம் மங்களாநம் தெய்வத்தம் தேவதா பூத்தா யோகிய பிதா அண்டர்ஸ்டுட் பூத்தா பூத்தானம்னா அனைத்து ஜீவர்களுக்கும் சரீரங்களுக்கும் எல்லாம் அவியாத மாறாத தந்தை தந்தைனா இயமை பொருள் காரணம்னு அர்த்தம் அழியாத காரணம் அனைத்து நுண்ணுலகமும் பரு உலகம் அனைத்திற்கும் தந்தை காரணமாக இருக்கின்ற அந்த தத்துவம்தான் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் இப்போ ஆத்மே தி ஆத்மா இது உபக்சந்தி கிரகந்திச்ச இந்த வார்த்தைக்கு சங்கராச்சர் அர்த்தம் சொல்றார் ஆத்மா இத்தியேவம் இதுக்கு டெஃபினேஷன் கொடுக்க ஆரம்பிச்சார் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறார் அந்த பிரம்மசூத்திரத்தில் இருக்கிற சூத்திரத்தை கோட் பண்ணி அந்த சூத்திரத்தை வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் விளக்க ஆரம்பிச்சுட்டார் ஆத்மா இத்தியவம் சாஸ்திரோக்த லக்ஷணா ஆத்மா என்கின்ற இந்த விஷயம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட லக்ஷணம் பரமாத்மா பிரதிபத்தவியா பரமாத்மா பிரதிபத்தவியா உபக்சந்தின்னு அதை தெரிஞ்சுக்கணும் பரமாத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட இலக்கணங்களை உடைய பரமாத்மாவை ஒருவன் உணர வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரம்மசூத்திரத்தில் சொல்லியிருக்கு அறிந்து கொள்ள வேண்டும் அதேப்படி அப்படின்னா சாஸ்திரோக்த லக்ஷணம் ததாகி அந்த சாஸ்திரோக்த லக்ஷணங்களோயினில் அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட லட்சணங்கள் என்னவென்றால் பரமாத்ம பிரக்ரியாயாம் ஜாபாலா ஆத்மத்வேனையேவ ஆத்மத்துவன ஏவ ஏனம் அபியுபக்சந்தி இந்த இறைவனை ஆத்மஸ்வரூபமாகவே அறிந்து கொள்ளென்று கொண்டிருக்கிறாள் ஏன்னா நம்ம ஸ்லோக சூத்திரத்தை பாருங்க ஆத்மா இது உபகச்சந்தி அப்படி சொல்வார் ஆத்மத்வேன ஏவ ஏனம் அபியுபக்சந்தி ஆத்மா இது உபக்சந்தி அதாவது தன்னையே பரமாத்மாவாக ஒருவன் அறிந்து கொள்ளுகிறான் கிரஹித் அந் அறிந்து கொள்ளுகிறான் அறிந்ததை நன்கு மனதிலே நிலைநாட்டி கொள்ளுகிறான் அகம் பிரம்மாஸ்மிதான் விஷயம் நான் ஜீவனல்ல நான் இறைவனாகவே இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தை ஆழ்ந்த மனதிலே நிலைநாட்டி கொள்ளுகிறான் அறிந்து நிலைநாட்டிக்கொள்கிறான் உபகச்சந்தி கிராகயந்தி ஆத்மா இத்தீ உபக்சந்தி கிரி ஆத்மா என்று ஆத்மா என்றே தன்னை உணர்கிறான் அதை நன்கு கிரகித்துக் கொள்ளுகிறான் அதெல்லாம் அவரே எப்படி சொல்கிறான்னு பாருங்கள் கிராகயந்தின்னா கிரகிக்கும்படி பண்ணுகிறது அப்படிலாம் சொல்லணும் செயப்பாட்டு வினை என்ன சொல்கிறது மந்திரம் சொல்கிற தொம்பா அஹமஸ்மி பகவஹா தேவதே அஹம் வை தொமஸ் ஹே பகவஹா ஓ பகவானே தொம்பா அஹமஸ்மி நீரன்றோ நீர் நானாகவன்றோ இருக்கிற இருக்கிறீர் எப்படி நீர் நானாகவென்றோ இருக்கிறீர் இனி அதுக்கெல்லாம் போனோம் உபநிஷத்துக்கு இதுக்கு தான் சன்னியாசம் எதுக்குன்னு புரியும் டைம் கொடுக்கணும் சந்யாசம் எதுக்குன்னா மற்றதுக்கெல்லாம் வேலையெல்லாம் வச்சின்னு இருந்தால் பேங்க் அக்கௌண்டு அது இது அதிலேருந்து எடுத்து அங்கே என்ன கமெண்ட்ரி இருக்குது அதுக்கு என்ன இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் சொல்ல முடியும் எல்லாம் டைம் வேணும் தொம்பா அகமஸ்மி நீரேயாக அல்லவோ நான் இருக்கிறேன் நான் நீ நானாகவென்றோ இருக்கிறீர் தொம்பா இருக்கின்றேன் நீராக நான் இருக்கின்றேன் அப்படின்னு அர்த்தம் நீயே நான் நீயே நான் தேவத்தை அகம் வை ஓ தேவதைகளே ரெண்டு தேவதா தேவத்தை தேவதா ஓ தேவதைகளே நான் நீங்களல்லவாக இருக்கிறீர்கள் நான் என்றோ நீங்களாக இருக்கிறீர்கள் நீரென்றோ நானாகவே நானாக இருக்கிறேன் நான் என்றோ நீயாக இருக்கிறாய் இருக்கிறாய்ன்னா இந்த இடத்துல அசி அஸ்தி அஸ் அஸ்தி ஸ்தக சந்தி அசி இருக்கணும் ஆக்சுவலாக ஸ்தகா போட்டுக்கணும் ஏன்னா தேவத்தே அப்படின்னு போனால் ஸ்தகான் தான் வரணும் இல்லை கிராமர் கிராமர் தெரியலன்னா விட்டுருங்க அகம் வை துவமசி நானன்றோ நான் அல்லவா நீங்களாக இருக்கிறீர்கள் நீங்களன்றோ நானாக இருக்கிறேன் என்று ததா அந்நேபி இந்த ஒரு மந்திரம் இருக்குது இதை நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் அடுத்த வகுப்பில் சொல்கிறதுக்கு நான் பார்த்து வச்சுக்கிறேன் இன்னும் அப்புறம் கடோபனிஷத்தில் சொல்கிறார் யம தர்மராஜா இந்த சரீரத்தில் இருக்கிற தத்துவந்தான் அங்கேயும் இருக்குது அங்கிருப்பது தான் இங்கே இருக்கிறது இங்கே இருப்பது தான் அங்கே இருக்கிறதுங்கிறார் எதேவேக ததமுத்திர எதேவேக தத்து அமுத்திர எது அமுத் தத்து அன்விக எதேவேக இங்கே இருப்பது தான் அங்கே இருக்கிறது அங்கே இருப்பது தான் இங்கே இருக்கிறது மிருத்தியோஸ மிருத்யுமாப்னோத்தி ஐ இக நானே இதுக்கு அடுத்த லைனில் யமதர்மராஜா இது வந்து ரெண்டு ஒன்று பத்து ரெண்டாவது அத்தியாயம் முதல் வள்ளி பத்தாவது மந்திரம் இங்கே இருப்பது தான் இந்த தேகத்தில் இருப்பதுதான் பரமாத்மாவனிடத்திலும் இருக்கிறது இறைவனிடத்தில் இருக்கிற எந்த ஒரு பரமார்த்த தத்துவம் அதே தத்துவம்தான் ஜீவனிடத்திலும் இருக்கிறது ஆக இவ்வேறாக பார்ப்பவன் மறுபடியும் மறுபடியும் இறப்புக்கு ஆளாகிறான்னு சொல்கிறார் யமதர்மராஜா மிருத்தியோஸ மிருத்யும் பசியத்தி ஐயக நானேவ பசியத்தி மிருத்தியோஸ மிருத்தியும் ஆப்பனோதி ஐ நானேவ பசியத்தி எவன் இந்த உலக வாழ்க்கையில் கடவுளையும் தன்னையும் பிரபஞ்சத்தையும் வேறாக பார்க்கிறானோ அவன் யமனிடமிருந் மிருத் யமனிடமிருந்து மீண்டும் யமன்கிட்டமே போகிறான் அப்படின்னா அர்த்தம் யமன்கிட்டருந்து போகிறான் முதல்ல அப்புறம் திரும்ப போறக்குறான் மறுபடியும் யமன்கிட்டையே போகிறான் மிருத் சகா மிருத்தியோகோ மிருத்தியும் ஆப்னோத்தி மறுபடியும் மறுபடியும் யமன்கிட்டையே போகிறான் வேற்றுமையை காண்பவன் பிறந்து பிறந்து இறக்கிறான்னு அர்த்தம் பிறந்து பிறந்து இறக்கிறான் அப்படின்னு அர்த்தம் உடல் உடலிலே இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறான் மீண்டும் இறக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அப்படி ஒரு மந்திரம் இருக்கு அதே மாதிரி இன்னொரு வேத தைத்திரி உபனிஷத்து சொல்கிறார் புருஷே எஸ் சாசாவாதித்யே இந்த சயஷ்ச்சாயம் புருஷே இந்த சரீரத்தில் இருக்கின்ற ஆத்மாவும் அசௌ் ஆதித்தே அந்த சூரியனில் இருக்கக்கூடிய ஆத்மாவும் பரமாத்மாவும் ஏகா இங்கே ஞாபக வச்சுக்கணும் வெஷ்டியும் சமஷ்டியும் ஒன்றுன்னு அர்த்தம் டோட்டல் அண்ட் இண்டிவிஜுவல் போத்தார் ஒன் அண்ட் தி சேம் தெர் இஸ் நோ டோட்டல் தெர் இஸ் நோ இன்டிவிஜுவல் ஆக வியி சமஷ்டி மைக்ரோ மேக்ரோ போத்தார் பியூர் கான்ஷியஸ்னஸ் ஒன்றுன்னு அர்த்தம் மைக்ரோ அண்ட் மேக்ரோ இந்த வஷ்டி சமஷ்டி எல்லாம் ஒரே மெய்ப்பொருளில் கற்பிக்கப்பட்டவைகள் அப்படின்னு அந்த மந்திரம் சொல்லியிருக்கு ஒன்றுன்னு சொல்கிறது ஏன்னா முதல்ல இது ரெண்டாக பிரித்து பார்க்குறோம் அதுக்கப்புறம் தான் ஒன்றுன்னு சொல்கிறோம் ஏன் வச்சுங்கோ நான் திரும்ப திரும்ப ஒன்று சொல்லிகிட்டே இருக்கேன் துவைத்தம் கிளாரிட்டி இல்லாதவனுக்கு அத்வைதம் கிளாரிட்டி வராது முதல்ல துவைத்தம் என்னென்ன புரிய மாட்டேங்கிறது நிறைய பேர் துவைத்தத்தை நம்ம ரெண்டு விதமாக பேசுகிறோம் ஏன் வச்சுங்கோ எல்லா விதமான வேற்றுமைகள் இருக்குது இல்லையா அதை துவைத்தம்னு சொல்கிறோம் எனக்கும் உலகத்துக்கு இருக்கிற வேற்றுமை நான் வேறே உலகம் வேறு அப்படிங்கிற வேற்றுமை அந்த உலகத்தில் என் உடம்பு மனசு சேருமா சேராதான்னு முதல்ல கவனிக்க மாட்டான் என்னோடய மை பாடி மைண்டு காம்ப்ளக்ஸ் வேர்ல்டில் ஒன் ஆஃப் தி பார்ட்டாக இல்லையா இந்த சமஷ்டியில் இந்த டோட்டலில் என்னோட நான் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேனா இல்லையான்னா பார்ட்டாக இருக்கேன் நிஜமாக பார்ட்டான்னா அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி பார்ட்டா இப்போ பார்ட்டுனா பார்ட்டு யாரை சேர்ந்தது இப்போ பார்ட்டுன்னு சொன்னால் நான் ஒரு பார்ட்டுனா பார்ட்டுக்கு வந்து இண்டிவிஜுவாலிட்டி இருக்குமா இப்போது இந்த விரல் ஒரு பார்ட்டு இந்த விரல் ஒரு பார்ட் இந்த ரெண்டு இந்த ரெண்டு பா இதுக்கு தனியாக இண்டிவிஜுவாலிட்டி இருக்குமா இதுக்கு பேர் சாஸ்திரத்தில் அங்கம் நான் வந்து அங்கி இது உடம்பு முழுக்க தலையிலிருந்து இந்த முடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் நான் இருக்கேன் நான் நகாகிரேபியகான்னு வேதமே சொல்வது நகத்தின் நுனி வரையிலும்னே வேதமே சொல்றது நான் இருக்கிறேன் ஆக புரிஞ்சுக்கணும் அது ஆல சய்சா எம் புருஷே எஸ் சா சவாதித்யே இன்னொன்று துவைத்தம்னா என்னென்னா பரமாத்மா ஜீவாத்மா இதுதான் துவைத்தம் சாதாரணமாக பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மாவை பற்றி சொல்கிற போது என்ன சொல்கிறோம்னா டோட்டல்லோடு ஐடென்டிஃபை பண்ணின்னு இருக்கிற கான்ஷியஸ்னஸ்ஸுக்கு தான் பரமாத்மா இண்டிவிஜுவலோட ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கிற கான்ஷியஸ்னஸ்ஸுக்கு தான் ஜீவாத்மா இந்த ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும்யும் ஐன்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கிறது என்னது கான்ஷியஸ்னஸ் கான்ஷியஸ்னஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கு கான்ஷியஸ்னஸ் ரெண்டு கான்ஷியஸ்னஸ்ஸாக ஒரு கான்ஷியஸ்னஸ்ஸா ஒன்று என்ன அர்த்தம்னா அதான் இதெல்லாம் மாயா ஒரே கான்ஷியஸ்னஸ் தான் இருக்குது இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ் டோட்டல் கான்ஷியஸ்னஸ் தனி உணர்வு பொது உணர்வு தனி பொது என்ற இரண்டு சொற்களை எடுத்துவிட்டால் என்ன இருக்குன்னா உணர்வு உணர்வோமாக நமோ அஸ்துவனந்தாய சஹசிரமூர்த்தையே சஹசிரபாதாக்ஷி சிரோருபாகவே சஹசிரநாம்னே புருஷாய சாஸ்வத்தே சோட்டிணே நம ஆஷா சிளாச்சோ வதிஷு வச்சீர் நாராயண विमुक्त सुखिनो संकीर्तनम सद्गुरुनाथ விமுத்தாாாாாந்தீனமாராஜி